வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு இங்கிலாந்துக்கும் நெதர்லாந்துக்கும் இடையில் அமைதி உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து மூன்றாவது ஆங்கில டச்சு போர் முடிவுக்கு வந்தது இதன்படி டச்சு குடியேற்ற பகுதியான நியூ ஆம்ஸ்டர்டாம் நகரம் இங்கிலாந்துக்கு கொடுக்கப்பட்டது இந்நகரமே பின்னாலில் நியூயார்க் நகராக உருவானது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில இதலான ஜாப்பனா கத்தோலிக் கார்டியனின் முதலாவது இதல் யாழ்ப்பாணத்தில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆண்டு கிராம போனுக்கான காப்புரிமத்தை தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெட்ரோ லஸ்கரைன் என்பவர் மெக்சிகோவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் வெறும் நாற்பத்தி ஐந்து அதிபர் பதவி வகித்தார் உலகில் எந்த ஒரு நாட்டிலும் மிக குறைந்த நேரம் அதிபராக பதவி வகித்தவர் இவரே ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சைப்ரஸ் நாட்டின் லர்னாகா விமான நிலையத்தில் கடத்தி வைக்கப்பட்டிருந்த எகிப்து நாட்டு விமானத்தை மீட்கச் சென்ற எகிப்து நாட்டு படைகள் சைப்ரஸ் நாட்டிடம் அனுமதி வாங்காமல் சென்றதால் தாக்குதலுக்கு உள்ளானார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு வில்லியம் ஜே ஸ்காரடர் எஸ் சிஹெச்ஆர்ஓடிஇஆர் வில்லியம் ஜே ஸ்காரடர் என்பவர் முதலாவது செயற்கை இத இதயமாற்று அறுவை சிகிச்சைக்கு உள்ளான மனிதர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இலங்கையின் அம்பாறை உடும்பன்குளம் பகுதியில் அறுபது விவசாயிகள் இலங்கை இராணுவத்தினரால் சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சோவியத் ஒன்றியம் மிர் விண்வெளி நிலையத்தை விண்ணுக்கு ஏவியது இந்நாளில் பிறந்தவர்கள் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு நிக்கலஸ் கோபர்னிக்கஸ் கணிதவியலாளர் விண்வெளி இயலாளர் ஆயிரத்தி ஆறுநூற்றி ஆண்டு சிவாஜி இந்திய பேரரசர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஊ வே சுவாமிநாத ஐயர் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே விஸ்வநாத் இந்திய நடிகர் மற்றும் இயக்குனர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கோபாலகிருஷ்ண கோகலே இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எஸ் வி சஹரநாமம் கலைஞர் மற்றும் திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டங் ஜியாவ் பிங் சீன அரசியல்வாதி முதலாவது உதவி பிரதமர் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களே